செயல்படுத்த கூறுங்கள் என்றேன் என் இறைவன் அல்லாஹான் என்று கூறுவீராக அதில் உறுதியாக இருப்பீராக என்று நபி சொல்லாகும் அணிஹசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே என்னிடம் நீங்கள் அதிகம் பயப்படுவது எது என்று கேட்டேன் உடனே அவர்கள் தன் நாவை பிடித்து இதுதான் என்றார்கள் திருமிதி இரண்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் இது ஹசன் சஹி என திருமிதியுமாம் கூறுகிறார்கள்